சதாவசாரியமியமாதே குருபரம் சுதிஸ மேவ் பிஜா ஸ்திரைரங்கை துஷும் சூபி விஷேமேவா இோ விர்தசாஸ் அரிஷனேமி ओम ओम शांति शांति, शांति ही ही ओम। गुरुभ्यो ஸ்வோஸ்பம் சாந்தி ஹரி ஓரு நமஹ பரிகலோகா கிரமச்சிதாண தா <Nirvedamaya> சேவிகே சமி்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ஓகே நம்ம வந்து நாசத்தோ வித்தியதே பாவகா அநேகமா இப்போ போகும்போது நடக்கும்போதே இடத்து பக்கம் வளர்த்த பக்கம் போகும்போதே நாசத்தோ வித்தியதே பாவகான்னு வரும் இப்போ வாயில் அதை சொல்லிகிட்டே இருக்கும் அஞ்சாறு வாரமா அதுபோல் இங்கே வந்து முண்டகோபனிஷ்டத்துல இந்த மந்திரம் வந்து ரொம்ப முக்கியமான மந்திரம் டீட்டெயிலா படிப்படியா இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொண்டு போகிறோம் ஓகே இது வந்து இதுக்கு வந்து சங்கர் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் ஓகே சோ அதனால இது ஒரு இம்பார்ட்டண்ட் மந்திரம் ஏன் இம்பார்டண்ட் இது கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் பிரிட்ஜா இருக்கிறது பிரெஞ்ச் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கிறது தெரியுமா பிரெஞ்ச் பிரிட்ஜ் எங்க இருக்கு சோ நேபாளத்துக்கும் சைனாவுக்கும் பிரெஞ்ச் பிரிட்ஜ் இருக்கு ஓகே நேபாள நம்ம நாடு அதனால சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் பிரெஞ்ச் ஸ்பிரிட்ஜு இந்த கொடி இந்த கோடி நமக்கு அந்த கோடி அவங்களுக்கு நடுவில் வந்து காமன் பிளேஸ் அதனால அந்த மாதிரி இது வந்து இந்த கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் இருக்கு அதாவது கர்ம இருந்து ஞான போக வேண்டிய யோகியதை எப்படி படிப்படியா கொண்டு வரணும் கொண்டு வரதுக்கான விஷயம் அப்படி கொண்டு வரதுக்கான ஒரு ஒரு இதுல வார்த்தையும் சொல்லும் மிக மிக முக்கியமானது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இதுல நம்ம ஆறு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இதை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் ஆறு விதமா இதை பார்க்கலாம் அப்படின்றத நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் சரி அதுல வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பார்த்துட்டோம் சோ அது என்ன அப்படின்னா யாரு வந்து இந்த பராவித்யாவுக்கு வர்றதுக்கு யோகியதா இருக்கு இந்த பண்றதுக்கு யாருக்கு யோகிதா அதுக்கப்புறம் அட்டம் பண்றதுக்கான யோகியதை என்ன அப்புறம் அந்த யோகியதனால என்ன அடைஞ்சா அப்புறம் யோகியதை அடைஞ்ச பிறகு என்ன செய்யணும் அப்படி நாலு விஷயம் ஆன பிறகு சிஷியன் ஆயிட்டா அப்ப சிஷியனுடைய தகுதி என்ன அப்புறம் இவர் போய் அடைய வேண்டிய குரு இருக்காரு அவர் குருவோட லட்சணம் என்ன பியூட்டிஃபுல் மந்திரம் ஓகே எல்லாமே இங்க வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப பொருத்தமான மந்திரம் டெய்லி இதை சிந்திச்சை பார்த்தோம்னா நம்ம கரெக்ட் பார்த்துக்கு போயின் இருக்கோம்னு அர்த்தம் ஓகே அப்போ இந்த மந்திரம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா பண்ணிக்கிறது ஏன் அப்படின்னா சோ இந்த பராவித்யாவுக்கு வர்றதுக்கு அபராவித்யாலிருந்து பராவித்தியாவுக்கு வரணும் மோட்சத்துக்கு வரணும் மன நிறைவுக்கு அடையணும் கம்ப்ளீட்னஸ் இதுக்கு மேல அடையிறதுக்கு ஒண்ணும் இல்லை அத அடையிறது அதுக்கப்புறம் இதுக்கு மேல ஒன்னும் கிடையாது சைனாவிலிருந்து ரெண்டாவது பில்டிங் கட்டிருக்கான் எயிட்டி எயிட் ஏற்கனவே ஒண்ணு கட்டிட்டான் அதுக்கு மேல இது ஒண்ணு கட்டிட்டான் சைனீஸ் பியூட்டிஃபுல் அது அடைஞ்சுதா அதுக்கு மேல தொண்ணூறு கட்ட முடியும் ஓகே எண்பத்தி எட்டு கட்டியாச்சு தொண்ணூறு கட்ட முடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும் ாலும் அதுக்கப்புறம் அடையிறதுக்கு ஒண்ணு இருக்கிறது எது பண்ணினாலும் செய்யறதுக்கு ஒண்ணு இருக்கிறது யோசிச்சா இந்த வருஷம் இதெல்லாம் முடிச்சோம்னா அக்கடான ஆயிடும் அதுக்கப்புறம் புதுசா ஒண்ணு வருது ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் அதுக்கு என்னைக்கு தான் நிக்க போறதோ நேத்துக்கு வேற ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்க வேற சொல்லிட்டேன் தாமஸ் எடுக்கிறதுக்கு து எப்ப மோக்ம் மோக்ஷம் வந்து பிறகுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ ஒன்னும் கிடையாது அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்துக்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கு சரி இருக்கட்டும் இப்ப அத்தனை வழிமுறைகளை அடையிறதுக்கு மோட்சம் புருஷார்த்தம் புருஷார்த்தம் நம்ம செய்ய வேண்டிய கோல் இப்ப வந்து எந்த படிப்பு படிக்கலாம் அதுல இருந்து என்ன அடையலாம் அதுல ஜாபுக்கு போறது இதெல்லாம் சோ மெனி திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் சீரியஸா பேசுறோம் எல்லாம் பண்றோம் இல்லையா அது போல மோட்சம் கூட நமக்கு முக்கியமான நாம செய்ய வேண்டிய விஷயம் அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த அர்த்த காமக தெரியறதோட இந்த இன்னொரு புருஷார்த்தம் நம்ம அடையணும் இன்னொரு புருஷார்த்தத்துல இதுக்குதான் அதெல்லாம் இருக்கிறது அது தெரியறதில்லை எதற்காக இருக்கிறதுன்றது அது தெரியறதில்லை அது தெரிஞ்ச ஆளுக்கு இப்ப உபதேசம் இப்ப தெரியாத ஆளுக்கு உபதேசம் இல்லை ஞாச்சுக்கோங்க இது இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கு அடைய வேண்டிய விஷயம் அப்போ முதல் விஷயம் வந்து இந்த இது யாரு தகுதி இந்த பரா வித்யாவுக்கு யோகியத இதுக்கு அட்டம் பண்ண முடியும் அப்படின்னா அதுவே நமக்கு இப்ப தகராறுல இருக்கு ஓகே நேற்றுக்கு கேள்வியோட கண்டினியூட்டி இது யாரு வந்திருக்கீங்களோ அவங்களுடைய கேள்வியோட கண்டினியூட்டி இது விஷயம் அது என்ன சத்துவ நிலை அடைந்தவன் பராவித்யாவுக்கு யோகியதை கேள்வி கேட்டவர் வந்துட்டார் சத்துவ நிலை அடைந்தவர் யாரும் அவர்கள் இதற்கு யோகியதை இதுக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு யாரும் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைய சத்துவ நிலையை அடைந்தவர்கள் ஓகே யார் சத்துவ நிலை அடைய முடியும் யார் ஒருத்தர் கர்மயோகம் பண்ணி தன்னை சித்தசுத்தி செய்து பிராமண நிலையை அடையஞ்சவன் எவனோ அவன் இதுக்கு இங்க பிராமணன்றது ஜாதி குறிக்கல இங்க ஸ்டேட்டஸ் அந்த தகுதியை குறிக்கிறது யோகியதை குறிக்கிறது ஓகே அதனால சத்துவ நிலை அடைந்த மனிதன் அது வந்து அங்கிருந்து வந்து மீரான் ஒரு அம்மா வந்தார் அரவிந்துரை பார்க்காம கனவுல கண்டு வந்த அன்னை பேர் பொதுவா மதர் நடந்தாமி காரில் போனவெல்லாம் புரியுது அதுக்கு தெரிஞ்சுதான் அவர் முன்னாடி சைக்கிள் போனார் தெரிஞ்சுதான் இப்போ அதெல்லாம் அவருக்கு தெரியும் கொஞ்சம் வைராக்கியம் உள்ள ஆள் நினைக்கிறேன் அதனால இங்க வந்து மதர் இருக்கால அவங்க சத்துவ நிலை அடைந்தவர்கள் ஜெர்மனிலிருந்து சத்துவ நிலை இந்த பிராமணகா என்றது இந்தியாவில் இருக்கிற ஆள் இல்ல குளோபல் இருக்கிற மனிதர் கூட்டத்தில் சத்துவ நிலை அடைந்தது எந்த குளத்தில் இருந்தாலும் அவன் பிராமணகான் அந்த பிராமண நிலை அடைந்தவன் அதாவது இந்த நேரத்தில் வகுப்பு நேரத்தில் நீங்க எல்லாரும் பிராமணர்கள் ஏன் இப்ப நம்ம சத்துவ நிலைக்கு இருக்கும் ஏன் சத்து நிலையில் இருக்கும் அட்டாட்சி இருந்தா தான் இருக்க முடியும் இல்லைன்னா ஓடி போயிட முடியும் நிறைய பேர் உட்கார முடியாது நீங்க புதுசா யாராவது நண்பரை கூட்டிட்டு வாங்க ஒண்ணு மவனை நெக்ஸ்ட் வீக் கூட்டிட்டு வந்தோம் என்ன என்ன என்ன அணிக்கணும் அவனால உக்கார முடியாது பிகாஸ் அவனுக்கு உள்ளர தமசு ரஜ அப்படியே பொருத்தம் அது உட்கார முடியாது அப்போ நாம இப்ப உட்காந்து அது வேற இன்ட்ரஸ்டா கேக்குறோம்னா மூணு நாள் உட்காந்து ஈசாவாசி உப்புநிஷு கேக்குறான் கிரேட்னஸ் இன்னைக்கு இருக்க லோகத்துல மூணு நாள் ஒரு இடத்துல உட்காந்து ஒரே சப்ஜெக்ட் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் கேட்கிறான் ரியலி டெஸ்ட் பரீட்சா அதுதான் அப்ப பிராமணா அவன் தான் பிராமணன் சோ அந்த பிராமணன் அதாவது சத்துவ நிலையில இருக்கிறவன் பிராமணன் இது பஸ்ட் யோகித அவன் எப்படி வந்து நெக்ஸ்ட் செய்யணும் அப்படி தன்னை வந்து எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா கர்மச்சிதான் லோகான் பரீட்சைய பரீட்சைய பரீட்சை இந்த பிராமண நிலையை எப்படி அடைஞ்சானவன் அப்படின்னா அவன் செய்த பாப புண்ணியத்தை ஆராய்ச்சி பண்றான் அனலைசிஸ் பண்றான் விசாரம் பண்றான் விச்சாரம் பண்ணணும் தமிழ் விச்சாரம் இல்ல சமஸ்கிருத விச்சாரம் விச்சாரம் என்ன திங்க் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் எது சரி எது சரியில்லை ஓகே அப்படி நம்ம சிந்திக்கிறக்கூடிய ஆற்றல் இருக்கணும் சிந்திக்கணும் என்ன செய்யணும் ஓடிண்டிய சிந்திக்க முடியாது கொஞ்சம் டைம் அவகாசம் கொடுக்கணும் ஒரு இடத்துல உக்காரணும் ஓகே எப்பயுமே இந்த மாதந்தோறும் எடை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பொண்ணு பிரசவம் இதுவாயிட்டா கன்சியூவ் ஆயிட்டா அப்பப்ப போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணணும் அப்பதான் அந்த கருவுல இருக்கிற ஷிஷு ஸ்லோவா டெவலப் ஆகி டெவலப் ஆகி இம்ப்ரூவ் ஆகி ஒரு முழுசா வரும் இல்லையா அப்ப டாக்டர் செக்அப் வேணும் இந்த செக்கப் தான் விசாரம் செக் தான் விசாரம் நான் இதுவரைக்கும் வந்து கடந்து வந்த பாத்தேங்க இது ரைட்டா இது ராங்கா இந்த வகுப்புல சொல்றது சரியா சரியில்லையா அதெல்லாம் வந்து சிந்திக்கணும் விசாரம் பண்றது பண்றது எதுல விசாரம் பண்ணணும் அப்படின்னு முதல்ல நமக்கு கிடைச்ச அனுபவமே போறோம் நமக்கு எத்தனை வயசு உங்களுக்கு இருக்கிறதோ அத்தனை வயசு அனுபவம் கூட போறோம் ஓகே அதுலயே நிறைய அனுபவத்துல நமக்கு விசாரம் பண்ண முடியும் அனுபவம் நிறைய இருந்துட்டே இருக்கும் அறுபது எண்பது வயசான கூட அனுபவம் இருக்கும் அறிவாகாது அனுபவம் வேற அறிவு வேற ஓகே அனுபவத்தை அறிவாக்குறதுதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியமான விஷயம் ஓகே அனுபவம் நிறைய இருக்கும் அதை அறிவாக்கணும் ஓகே எப்படி அறிவாக்கணும் அவனா தன்னுடைய அனுபவத்தை அவன் வந்து மூணு விஷயத்துல அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னான் என்ன ஆராய்ச்சி பண்ணும் நம்முடைய அனுபவம் அதுக்கப்புறம் யுக்தி யுக்தின் ரீசனிங் இதை வச்சுண்டு இதை பண்றது இதை வச்சுண்டு இதை பண்ணணும் அப்ப யுக்தினால ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் சொந்த அனுபவத்தினால ஆராய்ச்சி பண்ணலாம் மூணாவது ஸ்ருதி இதுக்கு பிரதானமா இருக்கிறது இது பிரமாணம் இது பிரமாணத்தை நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்போ அனுபவ ஆகம அண்டு அண்ட் அனுமானம் இது மூணுத்தை வச்சு நாம முடிவுக்கு வரணும் கருமச்சு தான் லோகான் பரீட்சைய அப்போ சத்துவ குணத்த உடையவன் தான் அனுபவத்தை அறிவாக மாற்ற முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க அண்டர்லைன் சத்துவ குணம் இருக்கிறதோ அவனால தான் அனுபவத்தை அறிவாக மாற்ற முடியும் ஏன் நமக்கு அனுபவம் அறிவ அறிவாக மாறலை அப்படின்னா சத்துவ குணத்துல வராதவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும் அறிவாக மாறாது அறிவாக மாறி இருக்கிற மாதிரி இருக்கிறது அது ஆபாசமா இருக்கிறது நாட் ரியல் எப்பியல் அந்த பச்சை கிளி தத்துவமசி தத்துவமசி அகம் பிரம்மாசி சொன்ன உடனே ஒரு பூனை வந்து கிடைக்கும் போது கி கி கி கீன்னு அப்ப பிரம்மாசி சொல்ல தெரியல அதுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பமோ துயரமோ வந்தா நாம இது வரைக்கும் கிடைச்ச அத்தனை விஷயம் ஒரு டைபாய்டு ஜுரல அத்தனை நாள் செஞ்ச யோகா போயிடுற மாதிரி இருக்குது ஒரு டைபாய்டு ஜூரம் வந்து அப்படியே தான் அப்ப இவ்வளவு நாள் அடைஞ்ச அறிவுலாம் ஒரு கணத்துல எங்க போச்சுன்னு தெரியும் எல்லா விவேகமும் போயிடும் அதனால சத்துவ குணத்துல இருந்தா தான் அது அறிவாக மாறும் சரி இப்ப பரீட்சை பண்றது எப்படிப்பட்ட பரீட்சை பண்ணணும் அது நம்ம மூணு விதத்துல பண்ணணும்னு சொல்லிட்டோம் அனுபவ அனுமான ஆகமேன இந்த மூணு விஷயத்துல இந்த ஆராய்ச்சிய பலனும் ஓகே இந்த ஆராய்ச்சியினுடைய பலன் நம்ம ஆராயணும் இந்த மூணு விஷயத்துல பரீட்சை பண்றது பரீட்சம் பண்றது திங்க் பண்றது அனலைசிஸ் பண்றது அதை பத்தின ஆறு கருத்துக்கள் நம்ம விசாரம் பண்ண போறோம் ரெண்டு கருத்தை வந்து நம்ம போன வகுப்புல பார்த்தோம் அது என்ன பராவித்யா குரத்துக்கு வேண்டிய தகுதி சத்துவ குணம் உள்ளவர்கள் எப்பகுதி இருக்கணும் எப்படிப்பட்டதுனால தகுதி வரணும் அனுபவ ஆகம அனுமான அடையணும் ஒரு ஆத்தர் எழுதிருக்காருக்கு தயாரா இருக்க முடியும் ஓகே இன்னும் டைரக்ட் எக்ஸாம் இல்ல உள்ள அது என்ன செய்வோம் நமக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுண்டு நமக்கு கிடைச்ச உலகத்துல இருக்கிற வச்சுச்சு அதுல இருந்து நம்ம நம்ம பரீட்சா பண்ணி வரணும் அப்ப அந்த தகுதி அடைக்கணும் என்ன தகுதிய அடையிற இல்லையா அவன் அடைந்த தகுதி என்ன அதாவது பரீட்சா பலம் கிம் இந்த பரீட்சை பண்ணதுனால என்ன பிரயோஜனத்தை அடைந்தான் அந்த பரீட்சினுடைய பலத்தை பிரயோஜனத்தை இன்னும் வகுப்புல டீட்டெயிலா பார்க்கணும் விவரமா பார்க்கணும் அதை பத்தின ஆராய்ச்சி பண்ண போறோம் இவன் ஏற்கனவே தன்னுடைய அனுபவத்தையும் மற்றதையும் வச்சு மற்றவர்களை பற்ற அவஸ்தக்காரங்களை பட்ட அவஸ்த்ஸ் அடைஞ்ச அவஸ்தேத்துக்கு ஒரு குழந்தை வந்து பிளஸ் டூ குழந்தை பல்லெல்லாம் போயிடுச்சு பல்லெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு ஆக்சிடெண்ட் அப்பாக்கு வந்து கை தூக்க முடியல பொண்ணுக்கு வந்து பொல்லாம் போயிடுச்சு எதிர்பாராது அதுவும் நம்ம ஊர்ல இல்ல பெங்களூர்ல போய் அங்க யாரோ பைக் எடுத்துட்டு போய் அதல போய் இவரு போய் இடிச்சு எப்படியே நேற்று கிளாஸ்ல என்ன சொன்ன பைக் தூங்கிட்டே ஓட்டுவான்னு சொன்ன அது முடிஞ்சோட அவங்க கேட்கல ஆனா அந்த இன்சிடென்ட் கேட்கல முடிச்சோட சொல்றாரு சீரியஸா கேட்டிருந்தாருன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பாரு அந்த டாக்கு கேட்டிருந்தாருன்னா வேற மாதிரி சொல்லிருப்பாரு கேட்காம வந்தனால கொஞ்சம் சன தூங்கிட்டேன் சி அதுக்கப்புறம் பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் கீழே இருக்கோம் பரவல கீழே கடந்து இல்லையா அது போறோம் விடுங்க அப்படின்னு அதனால அவ அதோட சொல்லான் ஜி இந்த பல்லாம் சொமா பல்லுச்சு இப்போ அந்த பல் ஒரிஜினல் பயிடுத்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இங்க வகுப்புக்கு அது பரீட்சைக்கு சௌரியமா இருக்கு இந்த ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் ஒரு கிரிட்டிக்கல் கேஸ் இப்படி படுத்துட்டு இருக்கோம் இந்த யங் யங் கேர்ள்ஸ் வருவாங்க இந்த யாரு இந்த எம்பிபிஎஸ் பொண்ணுங்க அது ஒரே எக்ஸ்பிரஸ் தான் அது இப்படி பிளாட்டா படுத்து அவர் இன்னைக்கு நல்ல கேசி பக்கத்து என்னடி அவன படுத்து சின்ன பண்ணுங்க அதனால நான் நானும் போயிட்டேன் இங்க பாரு எக்ஸ்பிரஸ் பண்றது அவன் யாரு பேஷண்ட் இருக்காலும் அவன் காதல உழைப்பாரு இங்க ஒருத்தர் நான் பேஷண்ட் கூட்டிட்டு போனேன் பாத்துட்டு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும் தௌசண்ட் ப்ராஜெக்ட் எவ்வளவு தூரத்துக்கு அரக்கண்ட அதையாவது மொழிச்சு மலர்ச்சியாவது சொல்லலாம் சார் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண சார் இல்லை நம்ம முடியாது அப்படியாவது சார் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணோம் அவர் முகலாம் அப்படி அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது பரீட்ச இது ஒரு அனுமான் நமக்கு பல்லு உடஞ்சா தான் எனக்கு அனுபவத்துல தான் நான் எடுத்து பண்ணேன் இல்லன்னு நோருத்தர பல்லுல இருந்து நான் எப்படி எடுத்துக்க முடியும் எல்லாம் சொந்த அனுபவத்திலே கிடைக்குமா மத்தவங்க கிடைக்கக்கூடிய அனுபவத்துல இருந்து நம்ம அறிவாக்கணும் ஓகே அப்போ இதெல்லாம் பரீட்சை பண்ணியது பலன் அவனுக்கு என்ன கிடைக்கிறது இது லேட்டஸ்ட் நேத்துக்கு நடந்த விஷயத்த நான் சொல்லி இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்மளை சுத்தி நம்ம சொந்தக்காரன் மூலியமா இருக்கிறது மூலியமா இருக்கிறது நம்ம தெரிஞ்சவங்க மூலயமா இருக்கிறது தெரியாத பல நியூஸ் பேப்பர்ல இருந்து வருது பல காதிலிருந்து எத்தனையோ விஷயம் நமக்கு வைராக்கியத்தை கிடைக்கிறதுக்கான சம்பவங்கள் நிறைய கிடைக்கிறது ஓகே அந்த பரீட்சை பண்ணினா அதனுடைய பலன் என்ன நிர்வேதம் ஆயாத்யா அப்படிலாம் பாட்டு ஆயா என்ன என்னது என்னது நான் ஒரு கல்யாண போதில் எங்கள் ஆயாவின் ஆசீர்வாதத்தினால் கல்யாணம் நடக்கிறது அந்த ஆயா இல்லது அந்த ஆயா இல்லது இது ஆயாத்தினா அடைகிறான் ஆயாத்தினா அடைகிறான் எதை அடைகிறான் நிர்வேதம் ஆயாத் நிர்வேதம் ஆயாத் நிர்வேதத்தை அடைகிறான் நிர்வேதம் வைராகியத்தை அடைகிறான் வைராகியத்தை நினைக்கிறான் யாரு எப்படிப்பட்ட வைராக்கியத்தை எப்படி அடைகிறான் எதை அடைகிறான் யார் அடைகிறான் எதை அடைகிறான் எப்படி அடைகிறான் இந்த வைராக்கியத்தை ஓகே அவன் அடைந்தது வைராக்கிய பிரகாரம் பிரகாரம் தன்மை அந்த வைராக்கியத்துடைய தன்மை என்ன நம்ம பிறகு பார்க்கலாம் ஓகே பிரகாரத்தை இப்போ எப்படி வந்து இந்த வைராக்கியத்தை வைராக்கியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணோம் நம்ம ஏற்கனவே நிறைய ஆராய்ச்சி பண்றோம் இங்க வந்திருக்கவங்க நம்ம வைராக்கியத்தை பத்தி பல இடத்துல ஆராய்ச்சி பண்ணணும் தத்துவ பத்தத்தில் ஆராய்ச்சி பண்ணோம் விவேக சூடாமணியில் ஆராய்ச்சி பண்ணோம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஆராய்ச்சு ஆராய்ச்சு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணோம் அதுக்காக டெடிக்கேட் பண்ணியிருக்கோம் நிறைய கிளாஸ் புரியா அதை வந்து யோகா கிளாஸ்ல வந்து அதுக்கு ஒரு கிளாஸ் நடுவில் வந்து அதுல அங்க பேசியிருக்கோம் இதுல நமக்கு எல்லாமே அந்தந்த டயத்தில் அந்தந்த விஷயம் பார்த்து பேசி விட்டுட்டு ஓகே பிரமாத வைராக்கியம் எப்படியா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க சார் எனக்கு எதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற எனக்கு எதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறேன் ஏதாவது பேசினதுல உனக்கு புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சது என்ன பாராட்டு முடிஞ்சு நானும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது இம்ப்ளிகேஷன் பண்றதான் எங்க ப்ராப்ளம் உதைக்கிறது எந்த ஒரு விஷயமும் நம்ம ஊர் பஸ் என்ன பண்றது எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து நாலேஜ் ரிசீவ் பண்றதுக்கு வழி இருக்கிறது எடுத்துக்கணுமே விஷயம் ரமண மகரேஷ் வந்து அங்கங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காரு ஓகே அந்த விஷயத்தை இது பண்றதுக்கு சும்மா சாதாரண விஷயம் இல்லை சும்மா எல்லாரும் அப்படி வந்து சுகபிரம்ம மாதிரி ஆகிட முடியாது நான் சொல்றது ரமணரே ரொம்ப பெரியாளு நமக்கு ஏனைக்கு இதுவாரு அவரே என்ன பண்ணாரு அங்கங்க உட்கார்ந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆயாம சொல்லி ஆயா இது இந்த ஆயா அவர் தமிழ் ஆயா ஏன் சாமி நான் பார்த்து சும்மா ஒரு இடத்துல உட்கார மாட்டேனி அங்க உட்காந்த இங்க உட்காந்த பச்சம்மன் கோயில உட்காந்த கீழே உட்காந்த விருப்பாக்கு இப்ப இங்க வந்து உட்காந்து அது பாக்குறது நாங்க யோகா பண்ணிட்டே இருந்தோம் நெய்வேலில் நெய்வேலில் யாரு எல்லா இன்ஜினியர்ஸ் நாட் ஆர்டினரி சுப்பன் குப்பன்லாம் இல்ல யோகா பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அம்மா சொன்ன அப்படி இது அப்படி வேலைக்கார அம்மா தான் அதுவும் ஆயா அது இப்படி வந்து நின்று பார்த்துட்டே இருந்தது அப்சர்வேஷன் நல்லா இருந்தது அது இப்படியே பார்த்துட்டு இருந்தது அங்க ஒரு நல்ல இன்ஜினியர் அவர் நமக்கு அக்கவுண்ட்லாம் அவர் தான் பாக்குறவரு மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தியில பெரிய பெரிய எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணிடுவார் அவரு அவ்வளவு பெரிய ஆள் அவரு நாங்க ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்தோம் அதுக்கு ஆடிட்டிங் அவரு தான் என்டையர் அவ்வளவு பெரிய ஆள் அவர் அவர் யோகா மாத்திரம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பண்ணிடுவார் ஓபன் கிரௌண்ட்ல யோகா பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து என்ன அவர் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்கார் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தர்ம சங்கடமா வச்சு மொத்தம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஏமா நீ புறப்படு நீ புறப்படு ஆனா ஓப்பன் கிரவுண்ட்ல பண்ணிட்டு இருப்போம் புறப்படு அதுக்கப்புறம் சொன்னேன் ஏ சரியா ஒழுங்கா யோகா பண்ணலன்னா அந்த ஆயாமா கூப்பிடுவேன் அப்சர்வ் பண்றவங்க கரெக்டா பண்ணிடுறாங்க சோ நம்ம கரெக்டா இருக்கமா இல்லையான்றது தெரிஞ்சிருது வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியும் புரியதான் அதனால யார், எப்படி இதை அடையிறது வைராகியம் அடையிறது எப்படி அப்படி வைராகிய விசாரத்தை நம்ம எத்தனை முறை சொன்னாலும் இது கேட்டுட்டே இருக்கணும் இப்பவும் இதுல வர்றதுனால இங்க ஒரு கோணத்துல பார்க்கலாம் ஒரு ஒரு கோணத்துல நீங்க அதை வச்சுண்டு அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம இப்ப பேசின விஷயத்தையும் நீங்க எடுத்து திருப்பி கேட்டீங்கன்னா அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சரி பஸ்ட் வருஷம் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வைராக்கியம்ன்றது எதுல இருந்து வரணும் நம்பர் ஒன் பேசிக் விஷயம் விவேகத்திலிருந்து வரணும் வைராக்கியம் விவேகத்தினால வரணும் வேற எதனாலாவது வைராக்கியம் வந்ததுன்னா அது வைராக்கியம் கிடையாது அப்படி வைராக்கியம் சொன்னாலும் வந்த வேகத்துல போயிடும் விவேகத்தினால வரணும் ஓகே மத்த வைராக்கியம் ஆபாச வைராக்கியம் வைராக்கியம் மாறி இருக்கும் ஆனா வைராக்கியம் இருக்காது அப்போ இந்த விவேகம் எதனால வரும் விசாரத்தினால வரும் என்கொயரினால வரும் அனுபவத்தை வச்சு விச்சாரம் நம்மளுடைய அனுபவத்தையும் அனுமானத்தையும் ஸ்ருதி சொல்ற வாக்கியத்தை வச்சு பண்ணி விவேகம் ஓகே அப்போ இதனுடைய உற்பத்தி ஸ்தானம் வந்து விவேகம் அதாவது கங்க உற்பத்தி ஸ்தானம் கங்கோத்ரி கங்கோத்ரியிலிருந்து கங்கை உற்பத்தி ஆகணும் அப்ப வைராகி எதுல உற்பத்தி ஆகணும் விவேகத்திலிருந்து உற்பத்தி ஆகணும் ஓகே அதனால விவேகம் காயினா வைராகியம் பழம் எப்பவுமே காயிலிருந்து தான் பழமரணும் இல்லையா நேச்சுரல் அது நேச்சுரல் ஓகே விவேகத்து காயிலிருந்து வைராகிய பழமரணும் சப்போஸ் எனக்கு விவேகம் இருக்கிறது எனக்கு புரியறது எனக்கு புரியிறது நிறைய பேர் சொல்ற ப்ராப்ளம் எனக்கு புரியுது நீங்க சொல்றதெல்லாம் புரியிறது எனக்கே புரியுறது நீங்க என்ன சொல்றது எனக்கே புரியல ஆனா ஆனா சொல்லிட்டு இல்லையோ முடிஞ்சு போச்சு வைராகியம் தான் போற மாட்டேன் நான் என்ன சொன்ன விவேகம் காய் வைராகியம் பழம் ஏட்டு சொரக்காய் கறிக்கு உதவாது விவேகம் பயன் இல்லை ஓகே உனக்கு தெரிஞ்சிருந்தும் பிரயோஜனம் இல்லை ஏன் அது வைராக்கியமாகலே வைராக்கியம் இப்ப ஆங்கிறதோ அது அப்பதான் பயனுடையதாகும் அப்போ வைராக்கியம் என்றது என்ன என்ன எதுல கொண்டு வரணும் அப்படின்னா ஆத்மா அனாத்மா விவேகத்துல இருந்து வரணும் அதுதான் எனக்கு இருக்க நான் ஆத்மா வைராக்கியம் அடைஞ்சிட்டேனே ஓகே ஆத்மாவில் வைராக்கியம் வரக்கூடாது அனாத்மாவில் வைராக்கி வரணும் ஓகே ஆத்மாவில் வைராக்கி இருக்க நிறைய பேருக்கு இருக்கேன் அதனால அனாத்மா விஷயத்துல வைராக்கியம் வரணும் நீ பார்த்து அனுபவிச்சு இந்த உலகத்து மேல வைராக்கிய வரணும் இந்த உடம்பு மேல வைராக்கியம் வரணும் உன் மனசு மேல வைராக்கியம் வரணும் அது வரணும் அப்போ இது சரி சரி சரி சரி சரி இந்த விவேகத்தை எப்படி வரலாம்னு சொல்லுங்க கம் டு தி பாயிண்ட் விவேகம் சொல்லிட்டீங்க அந்த விவேகத்தை வரவேழைக்கிறது எப்படி இல்லையா அந்த வைராக்கியத்தை வரணும்னு சொல்றீங்க அந்த விவேகத்தினால வைராக்கியம் வரணும்னு சொல்றீங்களா அப்போ அந்த வைராக்கியத்தை எப்படி கண்டினியூ பண்றது வரவழைக்கிறது அதை சொல்லுங்க நான் எப்படியாவது பண்ணிடுறேன் எப்படி ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு வந்து பகவான் ஹெல்ப் பண்ற யாரு கீதையில் கிருஷ்ணா அவர் சொல்லாத சப்ஜெக்டே இல்லை அதுவும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட பதஞ்சலி சொல்றாரு பதஞ்சலி சொல்றாருன்னா யாரு எல்லாரும் இதை சொல்லி யார் வந்து ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு உலகத்துக்கு வரமோ இந்த வைராக்கியத்தை கடந்து தான் உள்ளர அது ஃபஸ்ட்டு ஆர்ச்சியா வைராக்கியம் தான் கேட்டு அதுக்கு இப்படிலாம் சைட்லலாம் நுழைஞ்சு போயிட முடியாது தப்பி தவறிலாம் போக முடியாது அங்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணும் உன் கம்ப்யூட்டர்லயே வந்து நீ கரெக்டா பண்ணினா சிஸ்டத்தில் போனா தான் அது வந்து ஒர்க் பண்ணும் இல்லை அப்படியே நிற்கிறது என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது கரெக்டா அதை நீ பட்டன் ஒழுங்கா பண்ணினாதான் அது ஓப்பனே ஆகிறது ஆக மாட்டது ஓப்பனே ஆகாது நீ கரெக்டா பண்ணினா தான் ஓப்பன் ஆகும் ஓகே நீ என்ன சொம்ியத்தி அது ஒழுங்கா இருந்த பண்றது வார்த்தையை ரொம்ப அற்புதமானது கிரமம் இருக்கணும் தகுதி அதுக்கான கிரமம் ஒரு ஒழுங்குபாடு இருக்கணும் அந்த ஒழுங்குப்பாடை மாறி நீ பண்ணினா ஆபரேட் பண்ணாலும் அது ஆபரேட் ஆகாது சில பேருக்கு ஆத்திரம் வந்து அதை அடிச்சானா தொலைஞ்சது சில பேருக்கு இப்படி இப்படி பண்ணுவான் சிஸ்டத்தில் பண்ண மாட்டா நான் ஹைப்பர் ஆக்டிவ் பர்சன்லாம் அவன் எப்படி பண்றான்னு ஆனா சிஸ்டத்துல சாப்டா தான் பண்றான் சிஸ்டம் போயிடும் ஐம்பது நாயிரமா நானும் கவனிச்சேன் ஆத்திரத்தில் பண்ணுவேன் இப்படி பண்ண போறோம் அதுக்கு பேர் சாப்ட்வேர் ஹார்ட்வேர் மாதிரி வர அங்க இருக்கிற ஆத்திரம் இங்க இருக்கிற ஆத்திரம் இதை வேற செஞ்சு முடிச்சாகணும் இல்ல அதுல அப்படி கொட்டா போறோம் நீங்க அப்படி அப்படி சாஃப்டா அதுக்கு பெருத்த சாஃப்ட்வேர் சாஃப்டா ஹேண்டில் பண்ண போறோம் புரியலாம் இங்க என்ன சொல்றாரு இந்திரியார்த்தேஷுவைராக்கியம் அகங்காரச்ச ஏவச்ச ஜன்ம மிருத்து வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் எங்கயோ வந்து கேட்டிருப்பான் திருப்பி திருப்பி திருப்பி இதுக்கு ஒரு கேம்ப் வேற நடத்தினோம் ஓகே அதனால கேம்ப் பிரமாவம் ஆச்சு அது முடிஞ்சது அதனால விவேகத்தினால தான் வைராக்கியம் வரணும் அது என்னன்னா ஜன்ம மிருத்யு ஜராவியாதிக்க தோஷ அனுதர்ஷனம் அது வந்து வைராக்கியத்தோடு ஒரு தடவை பார்த்துட்டு சில பேருக்கு ஒரு பார்ப்பாங்க அது விவேகம் ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷ தரிசனம் விவேகம் அனுதரிஷனம் அது வைராக்கியிருக்கும் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி எதுக்கு இப்ப சீடி பண்ணி கொடுக்குறது உங்களுக்கு சரஸ்வதி பூஜை வரப்போறது இப்போ பூஜை எல்லாம் கொடுக்கணும் பொரிதா எங்கெங்கெல்லாம் சீடி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து சரஸ்வதிக்கு முன்னாடி வச்சு அப்பா பார் ஏதோ அவர் சொன்னதுக்காக வாங்கிட்டேன் நல்லா அதுல இருல வைரஸ் எல்லாம் பண்ணி ஏதாவது கெட்டுக்கிட்டு போகாத அப்படியே வச்சுக்கோங்க தொடர்ச்சியாவது வைக்கணும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தெரியாது அனுதர்ஷனம் திருப்பி போட்டு கேட்கணும் சில பேருக்கு இல்லாடி அவன் கேட்கட்டும் சப்போஸ் அவ கேட்டு வைராக்கியமாயி அவன் ஞானியாயி முக்தி ஆயிடுவான் இவருக்கு போட்டு கேட்டு போட்டு போட்டு இவர் கேட்க மாட்டார் இவர் எப்பவுமே கர்மயோகிதான் மத்தவங்களுக்கு வழி விட்டுட்டு போவார் அப்படி இல்ல நீனு கேட்கணும் அவங்களும் கேட்கணும் அது பரவாயில்ல நான் கேட்கல நான் கூட போற நீ இந்த சீட் எடுத்துட்டு போ உருப்பிட்டா போறோம் அப்படி சில பேருக்கு ஒரு ஒரு பரந்த மனசு பாரு பரந்த மனசு இல்ல இது கேட்கறதுக்கு சக்தி இல்லை அதான் ரியல் அனுதர்ஷனம் அனுதர்ஷன் எனக்கு தான் தெரியுமா எனக்குதான் தெரியுமா என்ன நல்லா தண்ணியை விட்டு நல்லா எனக்குதான் தெரியுமா நல்லா குழைச்சு எனக்குதான் தெரியுமா வாயில விட்டுக்கோ அந்த சப்பாத்தி மாவை கொஞ்சமா போட்டு பசையணும் அது அப்பதான் பசையும் போட்டு தண்ணியே ஊத்தப்படாது சில பேர் தண்ணி ஊத்துவான் சில பேர் மாவு போடுவான் மாவு போட்டு திருப்பி தண்ணி ஊத்துவான் அவன் படுற அவஸ்தை அங்க பாக்கணும் சப்பாத்தியம் வேண்டாம் இதெல்லாம் வடக்கு தேவை இவனுக்கு பசைஞ்சு பழக்கம் இல்லை யாருன்னா சப்பாத்தி பண்றீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணினா போறோம் வைராக்கி வரும் அதனால வீராக சொல்றாரு வீராகித்யம் ராகி வீட்டு கோதுமெல்லாம் சொல்லக்கூடாது ராகித்யமா விடுறது இதுல இந்த உலகத்தில் மேல் அனுபவிச்ச அனுபவிக்காத விஷயத்துல இருந்து விடுறது வைராக்கியம் ஓகே விடுறது வைராக்கியம் நிறைய பேர் வந்து என் பையன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுல வைராக்கியமா இருக்கான்னு நினைச்சோம் அது வைராக்கியம் இல்ல இனிமே ஜென்மத்துக்கு மாசப்படி ஏற பாரு வைராக்கியம் அது வைராக்கி அது வெறுப்பு பிடிவாதம் வைராக்கியம் கிடையாது வெறுப்பு வைராக்கியம் கிடையாது மேல புரிஞ்சுக்கோங்க வெறுப்பும் வைராக்கியம் கிடையாது பிடிவாதம் வைராக்கியம் கிடையாது நிறைய பேருக்கு இந்த வைராக்கியம் சொல்லே வந்து தப்பா பண்ணிட்டு ஓகே சரியா பண்ண பதஞ்சல என்ன சொல்றாரு திருஷ்ட ஆணுக்க விஷயார வைராக்கியம் அனுபவிச்ச அனுபவிக்காத விஷயத்திலிருந்து எதை ஒண்ணு விடுறையோ அது கையில் இருந்தாலும் அதுல நம்ம வசீகாரம் ஆகாம இருந்தா அது உன்னை அட்ராக்டிவ் பண்ணாம இருந்தா உன்னை கவர்ச்சிப்படுத்தாம இருந்தான் வைராக்கியம் அதனால இது விவேகத்தினால வரத்துக்கு திரும்ப திரும்ப செய்யணும் ஓகே எதுல வைராக்கிய வரணும் இந்த லோகத்தில் வைராக்கிய வரணும்னா என்ன உறவுகள் குற்றார் உறவினர்கள் பொருட்கள் சூழ்நிலைகள் இதுல வைராக்கிய வரணும் தேன தெக்தேன புஞ்சிதாக அதுல இருந்து நீ விடுபட்டு உன்னை காப்பாற்றிக் கொள் எப்படி உபனிஷன் சொல்றது பாருங்க அங்க அதை தியாகம் செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள் ஓகே அதனால விடுறது வைராக்கியம் ஓகே வைராக்கியம் ஏது எப்ப வரும் எதுல வர ஓகே நிர்வேதம் என்ற சொல்ல பகவான் அப்படியே பயன்படுத்துற பகவத்கீத நிர்வேதம் இந்த சொல்லைய அப்படியே பயன்படுத அப்போ ஸ்ருத்தில இருக்கிறது தான் ஸ்மிருதியில வந்து இருக்கிறது ஞாச்சுங்க ஸ்மிருதியில இருக்கிறது ஸ்ருத்தில இல்ல நாம வந்து ஸ்ருதி பண்ணும்போது ஸ்மிருதியை பத்தி சொல்லுவோம் ஸ்மிருதி சொல்லும்போது நிர்வேதத்தை சொல்லுவான் கீதா லெசன் பண்ணும்போது இங்க நிர்வேதத்தை பத்தி இதுல சொல்றதுன்னு சொல்லுவான் ஓகே யதா தேமோகிலம் புத்திர்விய திருஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யிருத்த பகவான் இது இரண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி இரண்டாவது உபனிஷன் இது கந்தாசி அவன் நிர்வேதத்தை அடைகிறான் வைராகியத்தை அடைகிறான் யார் அடைகிறான் மோக கலீலன் புத்தில இருக்கிற மோகத்தை எப்பொழுது விடுகிறானோ அப்பொழுது எதா ததா எதா எப்பொழுது எப்பொழுது புத்தியில இருக்கிற மோகம் போகிறதோ அப்பொழுதுதான் இது வருகிறோம் அப்ப மோகம்னா என்ன இது எனக்கு சுகத்தை கொடுக்கும் இது எனக்கு சுகத்தை கொடுக்கும் இது எனக்கு எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இந்த புள்ளை மாத்திரை படிச்சு ஊத்துனா சுகத்தை கொடுத்துரும் இது வேலையில சேர்ந்து ஊத்துனா சுதந்தி கொடுக்கும் இது போவோ துக்கத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு அனுபவத்தில் வருது அப்படி விடுறது தான் சரி அப்படியே டர்ன் ஆகி பேரன்ல கொண்டு வருவோம் இந்த புள்ள தான் கொடுக்கல பேரம் பேத்தியாவது கொடுக்குமா பார்ப்போம் அதை பார்த்தா அது பாட்டி சும்மா கரேன் உனக்கு ஒன்றும் தெரியாது அதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சுட்டு ஒண்ணுத்தில கொடுக்க போறதுல அதனால இந்த உலகம் கொடுத்துரும் நினைக்கிறீங்களே அது கொடுக்காதம் அதுல இருந்து ஆத்மா அனாத்மா விவேகம் விவேக மின்மை எதுவோ அது மோகம் ஓகே அனாத்மாவில் சுகம் கொடுத்துரும் இது எனக்கு சுகத்தை கொடுத்துரும் அப்படின்னு நினைச்சிருக்க அது சுகத்தை கொடுக்காது அது தெரிஞ்சிட்டா புத்தில இருக்கிறது போச்சுன்னா புத்தியில் இருக்க மோகம் போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்போ கிளாரிட்டி அறிவு கிடைக்கும் விவேகம் கிடைக்கும் என்ன கிடைக்கும் கேட்ட கேட்கப்படாத விஷயத்தில் நிர்வேதமடைவாய் பார்த்த பார்க்காத விஷயத்தில் நிர்வேதம் அடைவாய் சுவைத்த சுவைக்காத விஷயத்தில் நிர்வேதமடைவாய் புரியா அப்படி போட்டுக்கிட்டே வரணும் அப்போ இங்க என்ன சொல்றாரு ததாகந்தாசி நிர்வேதம் எதுல சுரோத்தவ்யோத்தியோத்தேட்டது கேட்கப்பட்டது கேட்டது கேட்கப்பட்டது பார்த்தது பார்க்கப்பட்டது சுவைத்தது சுவைக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரை அனுபவிச்ச விஷயத்திலிருந்தும் இனி அனுபவிக்க அனுபவிக்காத விஷயத்திலிருந்தும் ரெண்டுத்திலையும் வயராகி ஏன் ஒரு சாம்பிள் போருமே பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் ஒரு சோறு பதம் பியூட்டி அதனால பழைய காலத்துல இப்படி இப்படி பண்ணுவாங்க எல்லா சொத்தையும் ஒரு பறிக்கை எடுத்து இப்படி பண்ண ஓகே அப்படி சிஸ்டம் அது பழைய காலத்து சிஸ்டம் அப்போ இதுல இருந்து அவனுக்கு மோக அப்படி வருது பதஞ்சி சொல்ேம் விஷய அனுபவித்த அனுபவிக்காதித்யம் எதுவோ அதுதான் வைராக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துலயும் சேம் தான் ஒரே விஷயத்தான் சொல்றது அப்போ இதுல இருந்து என்ன சொல்றா இந்த உலகம் இருக்க போகத்தை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகம் கிடையாது அனுபவி ராஜா அனுபவி அனுபவி இந்த இது எதுக்கு இருக்கிறது இது அது எதுக்கு இருக்கிறது இல்லையா அவன் பாடினா பாடான் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் டுமி டுமில் சுடுறான் டெய்லி மூணு மாசம் நடந்துருக்கு எப்ப சூடுவான் எப்ப பண்ணுவான் எப்ப வெளியில போறது யோசிச்சுப்பார் கர்ஃபியூ ஃபுல்லா போட்டிருந்தானா எப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு வந்து போயிடும் சகஜ நடக்கை இன்னும் வரல கொஞ்சமா கடவுள் கூட்ட பிரேயர் பண்ணுங்க அந்த சகஜ நாளைக்கு வரத்துல போகத்துக்கு அல்லப்பா இது சாதனை பண்றது யோகத்துக்காக இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்க வைராக்கியத்துக்கு வரத்துக்காக ஒவ்வொரு மனுஷனாலும் எதுக்கு வைராக்கிய வரத்துக்காக நமக்கு வந்து அவ அவதாரம் பண்ணிருக்க அத்தனை பேர் போருமே இல்லையா அதுல போருமே நமக்கு வைராக்கிய வரத்துக்கு இல்லையா அதனால இந்த உலகம் போக சாதனைக்கு அல்ல இந்த உலகம் எனக்கு வைராகியம் கொடுக்கிறதுக்காக பண்ணிருக்கிறது விவேகம் விவேகத்தினால நமக்கு செய்ய வேண்டியது வைராகியம் இப்போ விவேகம் இப்போ நீங்க என்ன செஞ்சு அப்படின்னு யாராவது வீட்டுல போயிருக்கா நான் நித்யா நித்யா வஸ்து விவேகம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் நித்யா நித்யா எது நித்யம் இது அநித்யம் அப்படி செஞ்சு இருக்கேன் எப்படி செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் மானசிகமா செய்யலாம் இதெல்லாம் அனித்தியம் இதெல்லாம் நித்தியம் இதெல்லாம் அநித்தியம் இதெல்லாம் அனித்தியம் மானசிகமா செய்யலாம் ஓகே சார் இப்ப என்ன பண்ணிருக்கீங்க நான் இப்ப வைராக்கியம் பண்ணிட்டு இருக்கேன் சொல்ல முடியூன் அது வந்து வைராக்கியத்தினுடைய பலம் ஓகே வைராக்கியத்துடைய ரிசல்ட் அது அதனால வைராக்கியன்றது ஆக்ஷன் கிடையாது செயல் கிடையாது அப்படின்னா வைராயன்றது செயல் அல்ல அது விவேகத்தினால வரக்கூடிய ரிசல்ட்ல இருக்கக்கூடிய நம்ம சுபாவத்துல வரணும் இப்ப உங்களுக்கு கோபம் வருது இல்லையா கோபம் வருது டியூஷன் போய் போய் வந்திருக்கா நேச்சுரல் இல்லையா அது நேச்சுரலா வைராக்கி வரணும் ஓகே வைராக்கியம் வந்தது ஆட்டோமேட்டிக்கலி இது கொஞ்சம் இன்னைக்கு எட்டுல இருந்து ஒன்பது வைராக்கியம் ஆட அதெல்லாம் முடியாது ஓகே இந்த விவேகம் பண்ணி பண்ணி பண்ணி அதுல இருந்து வரக்கூடியதான் வைராக்கியம் சடனா வராது ஓகே அதனால அப்போ உலகத்துல பற்றின உலகத்தை பற்றிய அறிவு பொருத்து வைராகிய ஆட்டிடியூட் வரும் நம்ம அனுபவிச்சுன்ற உலகத்துல இருக்கிற அதுல இருக்கிற பாவனை அறிவு பொறுத்து அந்த பாவனை வரும் இது பாவனா ஓகே வைராகியன்றது பாவனா அந்த பாவனை எப்படி வரும் அந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய அறிவு பொறுத்து இருக்கிறது அறிவை இந்த உலகம் ரெண்டு விதமான ஸ்வரூபம் இருக்கு இந்த உலகத்துக்கு ரெண்டு விதமான ஸ்வரூபம் இருக்கு அது என்ன ஸ்வரூபம் சாதனா ரூபம் சாத்திய ரூபம் இருக்கிறது ஓகே சாத்தியம் நாம சாத்தியம்னா நாம அடைய வேண்டிய விஷயம் சாதனை அந்த அது சாத்தியத்தை அடையிறதுக்கு வேண்டிய சாதனைகள் இந்த முழு உலகத்திலையும் நாம் என்ன வச்சுருக்கோம் இது ஒண்ணு இருக்கிறது அது அடையணும் அடையறதுக்காக சாதனை பண்ணும் சாதனையின்றி சாதிப்பார் இல்லை அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா கர்மம் ஏதாவது அடையணும்னா கர்மம் அப்போ இந்த உலகம்ன்றது சாதன சாத்திய ரூபம் இந்த ஜகத்துக்கு ஒரு லட்சணம் என்ன பல லட்சணம் இருக்கு ஒரு லட்சணம் சாதன சாத்திய ரூப ஜ அதனால சங்கரா தன்னுடைய பாஷத்தில் மேற்கங்க அப்ப சொல்றது என்னன்னா சம்சாரத்துக்கு லட்சணம் அவர் சொல்றாரு சாதன சாத்திய ரூபா இது சம்சாரம் எது சம்சாரம் சாத்திய சாதன ரூபா இவன் வந்து எப்பவுமே வண்டியை எடுத்தான நிறுத்த இல்லை ஒண்ணு சாத்தியம் வச்சிருக்கா இல்ல சாதனை வச்சிருக்கா சாதனைக்காக சாத்தியம் சாத்தியக்காக சாதனை ரெண்டுத்துக்கும் போயிட்டே இருக்கா எப்ப நின்ன பாடே இல்லை சம்சாரம் கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கணும் அதனால இந்த ஏன்சாரம் இல்ல எதுக்கு சம்சாரம் சாத்தியம் சம்சாரம் சாதனையும் சம்சாரம் சொன்னா ஏன் சொல்றோம் அது ஏ சாத்தியம் நீ எதெல்லாம் சாத்தியம் சொல்றியோ அதெல்லாம் அனித்தியம் அந்த சாதனை இருக்க அதுவும் அனித்தியம் எப்படி எப்படி எப்படி எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க பிளவா கே தே அஷ்டா தசோக்த கர்மா அதுருடா எக்பாக போல இருக்கோ என்னடா அதுருடா எக்ன ரூபாக இல்லையா ஏ இப்பதான் முண்டக உபநிஷம் படிச்சோம் இந்த மந்திரம் அங்கு கர்மத்தை பத்தி பிரைஸ் பண்ணிய அந்த கர்மம் அல்பம் அல்ப ஓகே அது அனித்தியம் அது செய்யறவங்க அனித்தியம் அந்த பலன் அனித்தியம் எல்லாமே அணிச்சிருக்கும் முண்டக உபரிஷத்தை சொல்றது உபநிஷத்துல அதனால நாஸ்தி அகிருத்த கிருத்தேன வைராக்கியத்தின் பிரகாரம் தன்மை அங்க பேசறது நிர்வேதம் ஆயாச்சு அந்த நிர்வேதம் எப்படிப்பட்டது அது சொல்றது கிருத்தேன அகிருத்தகிருத்தேன அப்படின்னா அகிருத்தகிருத்தேன நாஸ்தி நாஸ்தி ந சம்பவத்தின் சம்பவிக்காது அப்படி ஒண்ணு நடக்காது அப்படி முடியாது எதனால முடியாது கிருத்தேன செயலினால் கர்மத்தினால் செய்ய முடியாது எத அகிருத்தகம் அகிருத்தகன் பிரம்மத்தை மோக்ஷத்தை மனநிறைவை அதை கர்மத்தினால் செய்ய முடியாது அகிருத்தகாம் பிரம்மம் அப்படி சொல்ல கிருத்தம்னா செய்யப்பட்டது அகிருத்தம்னா செய்யப்படாதது பிரம்மன் செய்யப்படாதது எது ஒன்று செய்யப்பட்டதோ அது நாசமாகுது செய்யப்பட்டது நாசமாக ஹம்பி போயிருக்கீர்களோ ஹம்பி ஹம்பி எங்க இருக்கிறது எந்த ஊர்ல கர்நாடகாவில் இருக்கிறது இப்ப போய் பாருங்க ஆர்கொலாஜி டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உரிய பழாங்கள்லாம் கடும் பெரிய பெரிய கல்லுக்கெல்லாம் கொட்டி கிடக்கும் கல்லுக்கெல்லாம் கொட்டி இல்லை எல்லா அரண்மனைகள் வீதிகள் எல்லாம் இப்ப வந்து அந்த ராஜா போயிட்டான் அந்த மந்திரி போயிட்டான் அந்த வீரர்கள் போயிட்டான் எல்லாம் போயிட்டான் கல்லு மாத்த இருக்கிறது அந்த கல்லு மோன மோன மோன ஒவ்வொரு நாள குறைஞ்சு இருக்காது கொட்டி குவிச்சிருக்கும் ஏன் கிருத்தகா செய்யப்பட்டது இப்ப போயிடுது செய்யப்பட்டது போயிடும் அகிருத்தகா செய்யப்படாதது எப்பொழுதும் உள்ளது அது பிரம்மன் அதுதான் மோட்சம் ஓகே அப்ப செய்யப்படாத மோட்சம் கிருத்தேன நாஸ்தி அது செயலினால் அடையப்பட முடியாது அப்ப உபனிஷத்தை வைராக்கியத்தோட லட்சணத்தை சொல்றது அகிருத்தகா கிருத்தேன நாஸ்தி ஓகே இதோசிச்சா நிறைய விஷயம் வரும் ஐடியாஸ் வரும் ஓகே அப்ப செய்யப்படாத பிரம்மத்தை மோக்ஷம் சொல்றது செயலினால் நான் சம்பவத்தினா ஒரு விஷயம் செயலினால செய்ய செஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு விஷயம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னா ஒரு விஷயம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லைன்னா செய்வோம் அந்த காரியத்தை செய்வோமா விடுறது அதுதான் வைராக்கியம் கர்மத்தை விடுறது ஏன்னா கர்மத்தினால பிரம்மத்தை அடைய முடியாது மோட்சத்தை அடைய முடியாது சாத்திய சாதன சுரூபத்திலிருந்து விடுறது ஓகே அதனால சாதன சாத்தியத்தில் அடையவது எதுவோ அது வைராக்கியம் அப்ப வைராகியன்றது சாதன சாத்திய ரூபத்தில் உள்ளது அது வைராகியம் ஓகே அகிருத்தா மோக்ஷா அகிருத்தகா மோக்ஷகா கிருத்தேன நாஸ்தி இது எப்படி அண்மயம் பண்ணலாம் அண்மயம் அது அகத்தகா நாஸ்தி கிம் கிருத்தேன கிம் காரியத்தினால என்ன செய்ய முடியும் ஆக்ஷேபம் இங்க கேள்வி கேட்கல காரியத்தினால என்ன செய்ய முடியும் காரியத்தினால கர்மத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது கர்மத்தினால இந்த மோட்சத்தை அடைய முடியாது அதனால கர்ம ரூபமா இருக்கிற விஷயத்துல நீ வைராகியம் அடைவாயாக அப்படின்னு சொல்றது அப்போ நம்ம இங்க மூணு கருத்துக்களை பத்தி பேசிருக்கோம் என்னென்ன கருத்து பராவித்யாவுக்கு வரத்துக்கு யாரு தகுதி அது வந்து பிராமணா அதாவது சத்துவ குணத்தை அடைந்தவன் கர்மயோகம் உபாசனெல்லாம் பண்ணி நன்கு செய்து இந்த உலகத்திலிருந்து விஷயத்தை தெரிஞ்சு அந்த சத்துவத்தை அடைந்தவன் இந்த உலகத்துல கர்மத்தை கர்மயோகமா செஞ்சு தன்னுடைய மனச சத்வ நிலைக்கு கொண்டு வந்தவன் பிராமணன் அந்த பிராமணன் இந்த தகுதி எப்படி அடைஞ்சான் அந்த தகுதியை அப்படின்னா கர்ம அவன் பரீட்சை பண்ணி பார்த்தான் சும்மா இல்லை திங்க் பண்ணா சிந்தனை பண்ணா ஆராய்ச்சி பண்ணான் ஓகே அதனால அவன் எப்படிப்பட்ட தகுதி அடைந்தான் நிர்வேதம் ஆயா அவன் வைராகியத்தை அடைந்தான் அதாவது சாத்திய சாதன ரூபத்தில் இருந்த இந்த உலகத்திலிருந்து அவன் வைராக்கியத்தை அடைந்தான் ஏன் அது அனித்தியம் சாத்தியம் அனித்தியம் அந்த கர்மமும் அனித்தியம் அதனால அந்த அனித்தியமான கர்மத்தினாலயும் அனித்தியமான சாத்தியத்த விட்டுட்டாதான் நித்தியமான சாத்தியத்தை அடைய முடியும் அதனால அதுல வைராக்கியத்தை அடைந்தான் ஓகே நாலாவது விஷயம் என்ன தகுதியை அடைந்தவன் என்ன செய்ய வேண்டும் இப்படி தன்னுக்கு தகுதியை அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க அவன் என்ன செய்யணும் வீட்டில் உட்காந்து இருந்தா சும்முனே உட்காந்து மெடிடேஷன் பண்றேன்னு சொன்னா அந்த தகுதிய போயிடும் அதனால எது செய்யப்பட்டதோ அது இப்ப வந்து இந்த இது இருக்க காயக்கல்பம் தெரியுமா உங்களுக்கு காயக்கல்பம் ஓகே அந்த காயக்கல்பம் நிரந்தரமானது எது நிரந்தரம் காயம் போயிடும் கல்பம் இருக்கும் ஏன்னா இந்த காயக்கல்பத்தை உண்டான அவன் இப்ப இல்ல யாரு காயக்கல்பத்தை உண்டாங்க அவன் இருக்கணும் அவன் இப்ப இல்லைய ஆனா கிளாஸ் எடுக்கிற ஒரு காயக்கல் கிளாஸ் எடுக்கிறவர் பாத்தீங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமா இருக்கணும் அப்படி டீச் பண்ணுவாரு அவர் டீச்சிங் வந்து நான் ஒண்ணு தெரிஞ்சிருந்தேன் என்ன தெரிஞ்சுன்னா இந்த கல்பம் நிரந்தரமா இருக்கும் அப்பப்ப யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க நிரந்தரமா இருக்கும் இருக்கிற கல்ப இதுல காயத்தில் ஒழுங்க காரியத்தை பண்ண நிரந்தரமான அந்த மோட்சத்தை அடங்கலாம் அதுக்காக கொடுக்கப்பட்டது வைராகியத்தை அடைந்தவன் என்ன செய்யணும்னா வீட்டில் உட்காரப்படாது இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் வைராகியம் வந்தனால என்ன பண்ணிருக்கீங்க வீடு வாசல் உறவு அடுப்புல வச்சது பண்ணிட்டு வந்த பண்ணிட்டு வரலையா நடுவர் கிளாஸ்ல ஒரு வைராக்கியம் வந்திருக்கு விட்டுட்டு வந்திருக்கும் போன பிறகு பாட்டு கிடைக்கும் அது வேற விஷயம் விட்டுட்டு வந்திருக்கும் இது விட்டுட்டு வந்திருக்கு இல்லையா அதுதான் வைராக்கியம் இப்ப நம்ம யாரு வைராக்கிய சாலிகள் ஓகே அதனால விட்டுட்டு வந்திருக்கும் விட்டுட்டு எங்க வந்திருக்கோம் விட்டுட்டு எங்க வேணா போக முடியும் வகுப்புக்கு வந்திருக்கும் ஓகே அப்ப தகுதியை அடைந்தவன் என்ன செய்யணும் அப்ப தகுதியை அடைந்தவன் இது அனித்தியம் இது அனித்தியம் எது பண்ணினாலும் அது அனித்தியம் அப்படின்னு இது அறிவு பொறுத்து இருக்கிறது ஒரு அறிவு பொறுத்துதான் நம்ம அதை பொறுத்து ஆக்ஷன் இருக்கும் ஞானத்தை பொறுத்து ஆக்ஷன் ஓகே அப்ப நம்ம எதுல வந்து அறிவு இருக்கிறதோ அதை பொறுத்து இது இது வந்து எனக்கு சுகத்தை கொடுக்காது இது வந்து பர்மனன்ட் சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வித்ராயில் பண்ண ஓகே அப்போ விட்டுட்டு வந்தவர்கள் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா இப்போ நரேந்திரன் ஒருத்தர் தான் அவனுக்கு நித்திய வஸ்து மேல இதுலாம் இது இல்லைன்னா எது நித்தியம் எங்க போனா நானே போய் மலையில உட்காந்து அந்த திருவண்ணாமலையில் ஏதாவது ஒரு பாறையை போய் உட்காந்து செலக்ட் பண்ணி உக்காந்து அந்த கரணத்துல தான் நீ கேக்குற உன் அந்த கரணத்துல என்ன சேர்த்திருக்கிறது இக்குன்னு ரெண்டு சேர்த்திருக்க அறியாம சேர்ந்துருக்கு அறியாம அது ரிசல்ட் வரும் யு ஆர் இடிய அதுக்கு மெடிடேஷன் பண்ணாம இருக்கலாம் கிரிவலம் சுத்தி நாலு பதினாலு கிலோமீட்டர் அதுக்காவது உருப்படியா இருக்கும் உட்காந்து இந்த ப்ராப்ளம் வரும் அப்போ தகுதி அடைஞ்சுட்டேன்னா அது எங்க நித்தியம் கிடைக்கும் இல்ல நித்தியத்தை பத்தி பேசுற விஷயம் சாஸ்திரம் தான் ஆபரேஷன் பண்ண வித்வுட் பிரமாணம் அறிவு கொடு அறிவை கொடுக்கணும்னா அறிவு கொடுக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தி ஆகணும் அப்ப அறிவை பயன்படுத்துற கருவி கிட்ட நீ போகணும் விசுவாசம் இருக்கணும் ஓகே அப்ப அங்க போனோம் அப்ப என்ன பண்ணாரு நரேந்திரன் ராமகிருஷ்ணர் போய் அடைஞ்சார் ராமகிருஷ்ணர் அடைஞ்சார் ஓகே சங்கரன் என்ன பண்ணினாரு அதுக்காக தேடிட்டு போனார் ப்ரைடா தேடிட்டு போனார் கோவிந்த பாதர் அடைஞ்சார் பிரயர் அதனால எனி பர்சன்ஸ் இந்த இதுல வந்தா அவனுக்கு ஒரு தடவை வைராக்கியம் வந்துருதுன்னா அந்த வைராக்கியம் அதாவது இது வந்து இம்பர்மனன்சி இடிச்சுட்டே இருக்கிறது இது நம்ம டெய்லி காலையில இருந்து ராத்திரம் என்ன இப்படி இருக்கிறது இல்ல என் தாத்தா பாட்டி போய் தாத்தா பாட்டி இருக்க வீட்டுல போய் கேட்டு பாரு என்ன பாட்டி என்னத்தை என்னத்தை சாதிச்ச சொல்லு என்னன்னா சாதிச்சேன் என்னென்னமோ யோசிச்சேன் எதுவும் நடக்கல ஒண்ணு கூட நான் சொல்றது கேட்க மாட்டுறது பெரிய லிஸ்ட் இருக்கு இது வரைக்கும் தாத்தா பாட்டி என்ன செஞ்சதுங்க ஒண்ணு செய்யல செத்து லாரி அரிசியை சாப்பிட்டு முடிஞ்சது அதாவதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அவ்வளவுதான் அதை தவிர ஒன்னும் விசேஷம் அது மஸ்கீட்டு கூட பண்ணுதா இனவருத்தி இருக்குது அதுக்கு ஒரு தாத்தா பாட்டிலாம் இருக்கு வம்சம் இருக்க அதுக்கு தாத்தா பாட்டிலாம் இருக்கிறத இப்ப நம்ம ஆசிரமத்துல ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா வேற இதை இதை மாத்திர கேட்டுட்டு போயிட்டோன்னா வேற மாதிரி ஆயிடும் அனில் புள்ள அது திரு இருக்கிறது இன்னும் சொன்ன பாக்குறது இப்படி இப்படி பாக்குறது அதுக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா இருக்கிறது தாத்தா பாட்டி இருக்கிறது அதுக்கு பரம்பரை இருக்கிறது ஓகே அதுவா அதுவா வைராக்கியம் அப்போ நாம அப்படியே இருந்தா என்னாகும் அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க அப்படியா இருந்தாங்க அதனால நீ இப்படி இரு நீ மாத்திரம் எங்க போயிட்டு இருக்க வீட்டு விஷயத்தை கவனிப்பேன் அங்கெங்க போயிட்டு இருக்க இல்ல அங்க நல்லா சொல்லி தராங்க இல்ல வச்சுக்க சும்மா டைம் கிடைக்கும்போது போ ரொம்ப பட்டுக்காது எப்படியா சும்மா அட்வைஸ் அதாவது இந்த நெட்டில் இருந்து எங்க தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க எங்க அம்மா அப்பா வந்து நீ மாத்திர ஞானி ஆகி மோட்சத்துக்கு போலான்னு நினைக்கிறி அந்த ஆர்பர்ல நண்டு வந்து ஓபனா வச்சுட்டான் இந்த டின் தெரியுமா இந்த தகராட்ட டின் ஓப்பன்ஸ் கேட்டான் என்னடா இது நண்டு வந்து இப்படி வச்சு ஏற்றுமதி பண்றா எ் பண்ண அந்தப்பாஸ்ங்க நண்டு தப்பிச்சு போகாது கல்யாண குணம் நீ மாத்திரம் போறியா போரா இதர மக்கள் வர அட்வைஸ் அவனை அனுப்பிடு ஜாக்கிரத அப்புறம் உனக்கு இருக்க மாட்டான் எப்படியா போயிடுவான் லோகத்துக்கு போன நல்லது அப்போ இதுல இருந்து பார்க்கணும் இப்போ வைராக்கிய அடைஞ்சுட்டாரு சங்கரா இப்ப அவன் அம்மா பர்மிஷன் கொடுக்கல அம்மா பர்மிஷன் கொடுப்பான் அப்படி தலகமிட்டு அனுப்பூர்ல போய் வா தியாகம் செய் இந்த தேசத்துக்காக இந்த தர்மத்துக்காக கதையில வேணா இருக்கலாம் நடைமுறையில கஷ்டம் இவர் டிராமா பண்றாரு இவரு சங்கரா முதலா வந்து புடிச்சிருக்கு அம்மா காப்பாத்து நான் எப்படி காப்பாற்ற முடியும் ஐயோ கடிக்கிறது அப்பாவும் இல்ல யாரும் இல்ல பாவம் சொன்ன ஒரு விஷயம் சொன்னா என்னை காப்பாற்றணும் எப்படி சொல்லு என்ன சொல்லு நான் சன்னியாசம் எடுத்துட்டேன்னா இந்த முதலா என்னை விட்டுரும் இரண்டாவது பிறவை எடுத்தா மரியாது அப்படியே எதோ சொல்லி விட்டுறா விட்டுடுத்து பல ஆத்துக்கு பல இப்ப தானே சொன்ன அதுதான் விட்டுடுத்த முதல் இல்ல இல்ல அதெல்லாம் சங்கல்பம் பண்ண ஒரு தடவை செய்ட்டுறக்கூடாது அதனால அது விவேகானந்தர் அம்மா இருக்கட்டும் சங்கர் அம்மா அவர்கிட்ட எல்லா பாசம் கண்ணு மறைச்சிடும் விடாது ஓகே அதனால இந்த விஷயத்துல நாம எங்க போனோம்னா பலவிதமான தடைகள் இருக்கும் அதை மீறிண்டு மீறிண்டு எதிர்த்துண்டுல மீறிண்டு எதிர்த்துல அப்ப எதுக்காம எப்படி அவங்க கிட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு எது வரைக்கும் கேட்கிற வரைக்கும் சொல்லிட்டு வரணும் எதிர்த்து பேசக்கூடாது அது நமக்கு தகுதி கிடையாது அதனால சங்கரா கோவிந்த பாதரடிஞ்சார் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி அப்பா அம்மாவை நீங்க தெரிஞ்சோ தெரியாமல் செலக்ட் பண்ணீங்களோ நீங்க செலக்ட் பண்ணீங்க அது நீங்க வந்துட்டு பிறந்துட்டீங்க அட்லீஸ்ட் குரு யாவது உங்க அறிவுபூர்வமா தெரிஞ்செடுக்கணும் ஓகே இவர் மாஸ்டர் எனக்கு மாஸ்டர் ஓகே இவர் தான் மாஸ்டர் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை வந்து லைஃப்ல செலக்ட் பண்ணணும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு நோ இது டிஃபிகல்ட் இந்த மாஸ்டர் டிஃபிகல்ட் இந்த குருன்றது டிஃபிகல்ட் ஓகே ஏன்னா நீ சிஷியனாய் செலக்ட் பண்ணே அப்போ நான் இந்த சாஸ்திரத்துக்கிட்டையும் குருக்கிட்டையும் போய் சரண்டர் ஆகணும் சரணாகதியே ஏ சாஸ்திரத்தில் தான் நித்திய வஸ்து பத்தி சொல்லப்பட்டது செய்யப்படாத அந்த பிரம்மத்தை பத்தி பேசறது அந்த செய்யப்படாத பிரம்மத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதியான இடத்துல போய் நான் அடையணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வெளியில எங்கேயும் சுத்தின்று கூடாது ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் இல்ல கிளாஸுக்கு போக கட்டடிச்ச நீ வந்து என்ன கட்ட கட்டடிச்சுட்டு கேட்கும்போது என்ன அர்த்தம் நீனு கட்டடிச்சல ரெண்டு பேர் சேர்ந்து கட்டடிச்சிடும் அங்க போய் சொல்ல வேண்டாம் அப்போ வகுப்புல இருக்கணும் என்ன ஆனாலும் இப்ப இப்ப கிளாஸுக்கு போறப்பறோம்னு வச்சுக்கணும் சதுருமுக பிரமான் பக்தான் போன வாரம் என்னமோ கேட்டே அதை நான் கொண்டு வந்திருக்கேன் வந்து வாங்கிக்கிறேன் வகுப்பு இம்பார்ட்டன் சொல் இருக்காரு நான் அங்க போறேன் ஓகே அது எங்க போறான் எப்படி அவன் வந்து அடையறான் அந்த குரு யாரு அந்த சிஷியன் யாரு இந்த மூணு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அத அடுத்த வாரத்துல விச்சாரம் பண்ணும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவிஷே ிாஷாரி ஓரு நமஹ